الحمد لله الحمد لله نتمنه ونستعينه ونستضبره ونعرض بالله من رسول ومن رفيرات أمالنا من يهدئ الله فلا فإن ظلم ومن يظلم فلا هادئ ونقض إلا لا إله إلا الله وحده لا سبيل فلا وأشهد أن سيدنا وندينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد فما تضيلت على إبراهيم وعلى آل إبراهيم وباركت على محمد وعلى آل محمد كما بارت على إبراهيم وعلى آل إبراهيم في العالم صلى الله عليه وآله وأزواله وزدرياته وأحبابه وأهل بيته إجمعين فهو فيه ببال الله وإياي أولا بتقوى الله فإن تقوى أولو أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العظيم أعوذ بالله بالله الرجيم بسم الله الرحمن الرحيم يا أبت لا تعب من عيطان إن الشيطان كان للرحمن حسيا يا أبت إني أضرني مستك على அடித்துவடுகளை அணுவலம் வெற்றிகளை கண்டாபாக்கள் साबियुनல் தபவுத்தபினீங்கள் இஸ்லைமான முஃமினானான ஆந்தல் பிதல் யா ரபினல்லாஹு குடைய சாந்தியன் தமதானம வெட்டendumண்டாவதா எல்லோர் நாவிவளோ மன்துக்கு பின்னல் மீனா லெம்து பிதவுது குரியஹ கடைபெட்ட மாருன் நோதேரேல்லாஹு தக்கு செய்வானா அன்வானல்லாஹு பிதல்லி யா ல்கரே அல்லாஹ்வின் களேமேடையை வெட்ட வந்திருக்கிற ஒருகளே அல்லாஹ்வை எல்லாம் சந்தர்ப்பங்களை பையெந்து கொள்ளமாரு பள்ளிக்கு இருக்கின்றதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலில் பரகட்சியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு பத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு பத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் நகர்த்து மாறி உங்களுக்கும் வந்து எது நல்லே பேரன்பு மிக்க சகோதரிகளே வாழிப்பதற்கே வயோதிப்பதிகளே புனிதமான ஒரு மாதத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம் இதுடைய ஆரம்ப நாட்கள் பெருமையான நாட்கள் விருப்பமான எனக்கு காட்டித்தார் என்று கேட்டபோது சொன்னார்கள் இந்த காலத்திலே செய்யக்கூடிய அமல் அல்லாவுக்கும் மிகவும் விருப்பமான அமல் அல்லாவுக்கும் மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள் உடனே ஒரு நகைத்தோல் என்று மனிதன் அல்லாருடைய பாதையிலே போராடச் செல்கிறான் போராடச் சென்று அந்த மனிதன் போராடி விட்டு போர் புரிந்துவிட்டு உடமை விரோடு திரும்பி வந்தால் அந்த மனிதன் கண்ணியமானவர்களே அந்த திரும்பி வந்த மனிதனை அப்படி இல்லை என்றால் ஒரு மனிதன் போருக்கு போய் தந்தை உடமை இழந்து தன்னுடைய உயிரை முழந்து சகிதாக்கப்பட்டு விட்டால் அந்த மனிதன் சிறந்தவரிட கருத்தை பெருமான அரசாக வணிக வந்துள்ளவர்கள் சொன்னார்கள் எனவே பார்க்க வேண்டும் எப்படி பெருமதியான நாளில் நானும் நீங்களும் பெருமதியான நாட்களே நானும் நீங்களும் அடைந்தவர்களாக இருக்கோம் எனவே இது ஒரு பெருமதியான நாட்கள் காலத்தை படைத்தால் வாழங்களில் சிறந்த காலமாக தலைவர் பெருமானால் அடிப்பட்டவர்கள் வாழ்ந்த காலத்தை ஆக்கினான் அதுதான் காலங்களில் சிறந்த காலம் பொற்காலம் கைகள் இணையவும் தும்மல்லது இணையவும் வாழ்ந்த நூற்றாண்டு இப்படி என்று சொல்லமாக காலங்களில் பொற்காலத்தை சிறந்த காலத்தை சொன்னார்கள் எனவே இப்படியான ஒரு காலம் என்னுடைய வாழ்க்கையிலே இனி வருவது கிடையாது அது சகாபாக்கோடு மூலமான சில காலங்களை சில நேரங்களை சில நாட்களை சில மாதங்களில் சிறந்த மாதங்களாக சில நாட்களில் சிறந்த நாட்களாக எங்களுக்கு அடையாளப் பற்றிருக்கிறார்கள் அப்படியான இடங்களில் மிக முக்கிய காலங்களிலே மிக முக்கியமான காலங்களாக இடங்களிலே மிக முக்கியமான இடங்களாக செல்வல்லாக அடையாளப்படுத்தினார்கள் மக்கா மதீனா பலர் இந்த நகரங்கள் திறமதியானது ஏனைய இடங்களில் சொல்லுவதை விட ஏனைய இடங்களிலே அமல்கள் விவாதத்திலே ஈடுபடுவதை விட அந்த இடங்களிலே அந்த நகரங்களிலே அமல் செய்வது மக்கா மதீனா பலர்த்தி போன்ற இடங்களை அமல் செய்வது மேலானது என்ற கல்களை அல்லாவிட்டு செலவு வெளிவான அதே போன்றுதான் அதே போன்றுதான் ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமலை கூட இந்த காலங்களில் செய்யக்கூடிய மிகவும் விருப்பமான அமல் அல்லாவுக்கும் ஏற்றமான அமல் என்னை உங்களின் துவக்கத்திலே தேர்தலுக்கு தகுதியான அமல் எனவே இந்த காலங்களை யாரும் வீணாக்கிற கூடாது எனவே இந்த காலங்களை விரிவுபடுத்தும் முகமான முக்கியமாக ஒரு குடும்பத்துடைய வரலாறு நாம் அறிந்திருக்கிறோம் வரலாறு எல்லா பண்பாடுகளை விட அதிகமாக அதிலே பலஸ்கரமான வணிகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் அதே போல இன்னும் அதிகமான சோதனைகளுக்குள்ளான ஒரு மனிதன் பரவத்திபராகி வணிகத்தலா துவத்தலாம் என்பவர்கள் அவர்களை நாங்கள் பல கனிமாக்களை கொண்டு பல விடயங்களை கொண்டு சோதித்தோம் பல காரியங்களை கொண்டு சோதித்தோம் அந்த எல்லா காரியங்களையும் அவர் பூசி செய்தார் அந்த எல்லா சோதனைகளையும் அவர் நிவர்த்தி செய்தார் சோதனைகள் எல்லாம் சாதனையாக காப்பி அல்லாவுடைய நீச்சலாக அவர் மாறிக்கொண்டார் வரவர்களே அல்ல முத்தாலா அவருக்கு கொடுத்த சோதனைகளை அறிந்திருந்த முக்கியமாக நான்கு வகைகளை அடைக்குவார்கள் ஒன்று அவருடைய உள்ளத்துக்கு வந்த சோதனை பொருளாதாரத்துக்கு வந்த சோதனைக்கு வந்த சோதனைக்கு அல்லாஹுவை திருப்திப்படுத்தினார்கள் இந்த எல்லா வகை சோதனைகளையும் சாதனைகளாக ஆக்கி அல்லாஹுடைய ஈஸ்டராக மாறினார்கள் அன்பானவர்களே அல்லாமு இந்த சோதனைகளுக்கு தப்பால் தான் ான் முதலாவது வகை சோதரி அல்லாவுடைய உள்ளத்தை சோதித்து பார்த்தான் யார் இந்த உள்ளத்திலே அல்லா இருக்கிறானா அல்லது வேறு ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கிறதில் இருக்கிறதா என்பதை நான் சோதித்து பார்த்தான் அன்பான அல்லாஹுவின் நிலவியார்கள் ஏன் என்றால் உங்களுக்கு தெரியும் அசத் இப்ராஹிம் அலைத்தலாம் அல்லவர்கள் வாழ்ந்த இடம் வாழ்ந்த சூழல் ஒரு நிறைந்த சூழல் கிடையாது இஸ்லாம் நிறைந்த சூழல் கிடையாது அவர்கள் வாழ்ந்ததோ ஒரு வீட்டுக்குள்ளே இரண்டு கட்சிக்காரர்கள் வாழ்வதே சிரமமான காரியம் ஆனால் இரண்டு மார்க்கங்கள் இரண்டு மதங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்வது லேசான காரியம் அல்ல இந்த கட்டத்திலும் மன்னவர்கள் தன்னுடைய தந்தையோடு நடந்து கொண்ட முறையும் சொல்லுகிறான் அன் மன்னவர்களை அங்கெல்லாம் படித்திருக்கிறோம் இல்லைகளுக்கு உபதேசம் பண்ணுவது தகப்பெண் மாறுதான் தாய் மாறுதான் அல்லது பேரன்ட்ஸ் அந்த உபதேசங்களை பண்ணுவார்கள் ஆனால் பொறுவான் ஒரு வரலாறை பேசுகிறது ஒரு பிள்ளை ஒரு மகன் தன்னுடைய தந்தை குபேசம் பண்ணியதாக தந்தைக்கு அட்வைஸ் பண்ணியதாக பகவான் பேசியிருப்பான் அவர்களே அந்த அருமை மகன் தன்னுடைய தந்தையை பார்த்து பேசுகின்ற செய்தியை பரிசுத்தல் பகவான் சொல்கிறது என் அருமை சதே நீங்க செய்த வணங்கவானாப்பா என் அருமை சந்தே நீங்க செய்தான வணங்கவானா சைத்தான் பழைய சகப்புக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு வாப்பா நீங்க சைத்தான் வணங்குண்ட போதும் இந்த மகனால் தாங்கிக் கொள்ள முடியாது இந்த கவலையில் அந்த வார்த்தைக்கு ஆதரவு பயன்படுத்துகிறார் தொடர்ந்து இபிராகி வணிக என் அருமையை தந்தையே நீங்கினார் சைத்தான் பழக்கிறப்புக்கு மாற செய்யக்கூடியவன் எனவே நீங்க சைத்தான வணங்குகின்ற போது நண்பன் ஆகி அல்லாவுடைய எதிரியாக அதனால தன்னுடைய மகன் தன்னுடைய தகப்பலுக்கு குருதேசம் செய்து கொண்ட செய்தியை பரவாயில் சொல்லுகிறது அண்ணா சந்தர்ப்பத்தில் அவருடைய தந்தை நடந்து கொண்ட முறையில் குருவான் பேசுகிற حضرت ابراہیم علیہ الصلوۃ والسلام نے تندے بیچورا کر جاری بولوں سن علی ہتیہ ابراہیم لئن تندگی لاو منک و مجرنی م لیا செய்தது மகன் நல்ல வேலைதான் இந்த சந்தர்ப்பத்தில் வந்த அன்பான மகன் எப்படி நடந்து கொண்டார் இஸ்லாம் அல்லாத நடந்துட்டமன்ந்தர்ப்பந்தைக்காக உள்ளத்துக்கு வந்தோத உள்ளத்தை அதாவது வந்தடைகின்ற போது அவருடைய உள்ளேஷமான உள்ளத்தை பேசியிருக்கிறந்த உள்ளமும் கல்வூர் சலிம்தான் ஹசத் இப்ராஹிம் அலிஸ்லாவுடைய உள்ளமும் கல்வி சலி விதேசமான உள்ளம் அல்லாஹ் புற ஒரு இடத்துல சொல்கிறான் நிறைய நாளையில பிள்ளைமரால சொத்து செல்வ மலாலேஜும் ஈழ்த்திருக்கிறேன் இருக்கிறது என்று முதலாவது வகை சோதனை தன்னுடைய உள்ளம் படைத்தரம்புக்காக இந்த சோதனையில வெற்றி பெறுகிறார்கள் இரண்டாவது வகை சோதனை முன் உடம்பை மல்லா சோதித்து பார்த்தான் அன்பானவர்களை அந்த மாணவர்களே அந்த சந்தர்ப்பத்திலே நெருப்பு அவர்களை பத்தவில்லை நெருப்பு அவர்களை அங்கே சுடவில்லை அல்லாவுடைய நெருப்பு அல்லவா அல்லாஹுடைய படைப்பு அல்லவா நெருப்பு அது அல்லாஹ் சொல்வதைத்தானே செய்ய வேண்டும் கண்ணியமானவர்களே நெருப்பிலே போடுகின்ற போதும் அந்த சந்தர்ப்பத்திலே நெருப்பு அங்கே பத்துகிறது ஆனால் இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் மீது அந்த நெருப்பு எந்த ஆபத்தை எடுத்துப்படுத்தவில்லை அல்லாஹ் அல் பகவானிலே சொல்கிறான் அல்லாவுடைய படைப்பு நெருப்புறான் ஏ நெருப்பே ஏ நெருப்பே இவராக மனைத்தா சொத்தலாம் என்பவர் மீது நீ சாந்தமாக நடக்க வேண்டும் குளிராகவும் நடக்க கூடாது வளமாக்க சொல்கின்றார்கள் அந்த நேரத்தில் எதிராகி மனைவர்கள் நெருப்பிலே வீழ்ச்சப்பட்டு அல்லாஹுடைய கட்டளை அங்கே நெருப்பேணி சாந்தத்தை குறியெண்டு எந்தெந்த விடங்களில் நெருப்பில்லா இருந்ததோ உலகத்திலே உள்ள எல்லா நெருக்கூறிகளும் பத்தவில்லை விளையை கொடுக்கவில்லை அந்த இடத்திலே சாந்தத்தை கொடுத்ததாக அதாவது தலாபத்தை கொடுத்ததாக அறிஞர்கள் எழுதுகின்றவர்கள் எனவே அந்த சோதனையிலும் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம் ஆனா இஸ்லாத்தியார்கள் அவர்கள் இழுத்து விட்டால் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அழித்து விடலாம் இவராக விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அதை அழிக்க முடியவில்லை அந்த மார்க்கம் என்ற ஜோதி மேலும் இசாக்கென்றவர்களே மூன்றாவது வகை சோதனை கனியமானவர்களே அல்லாமல் அவர்கள் ஏராளமான செல்வங்களை கொடுத்தார் அந்த எல்லா செல்வங்களையும் எல்லாவுக்காக கொடுக்க முன் வந்தார் இப்ராஹிம் மன்னவர்கள் விருந்தாளிகளை பரவாயில்ல சொல்ல போகிறார் அண்ணன் அவர்கள் எல்லா பொருட்களையும் இருந்தாலும் கொடுக்க முன் வந்தார் நான்காவது வகை சோதனையில்தான் பிள்ளை கரைக்கால் என்று சொல்லக்கூடிய வயதில் ஒரு குழந்தையெல்லாம் கொடுத்தார் அந்த குழந்தையை நீங்க அருக்கு பலியிட வேண்டும் என்றா அவருடைய கட்டளை அல்லா பரிசு அதாவது அல்லா சிப்ராகி அனைத்த அவர் கனவு காடுகின்றார்கள் அந்த கனவை அந்த மகனத்தில் சொல்கிறார்கள் என்ன கனவு கண்ணியமானவர்களே என் அருமை மகனே உன்னை அறுத்து படியிடுமாறு அல்லாவுடைய கட்சி எனக்கு வந்திருக்கிறது என் அருமை மகனே உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறார் கண்ணியமானவர்களை அந்த மகன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் தந்தையோடு நடந்து கொண்டார் பிள்ளையோடு அவற்றி என் அருமையை தந்தையேட்டு பேசி அதுதான் உங்களுடைய கட்டளை நீங்களும் அவங்களுக்கு ஏதே நல்ல முறையிலே செய்யுங்கள் நிறைவேற்று நிச்சயமாக வேண்டும் என்று அங்கே அறுப்பதற்காக தன்னுடைய மகனை முகம் வைத்து கத்தியை அங்கு அல்லாஹ் நல்ல முறையிலே தீர்த்தி அவருடைய கழுத்திலே தற்கோல் உழைக்கின்ற போது அந்த கத்தி அறிப்படவில்லை அங்கு எப்படி நெருப்புக்கு அல்லாஹ் பத்தூடிய சக்தியை கொடுக்கவில்லையோ அதே போல் இந்த கத்திக்கு அல்லா அறுக்கக்கூடிய சக்தியை இப்ராஹிம் அலை அவர்கள் அந்த கல் கூட பிறந்ததாக அறிஞர் எழுதுகிறார்கள் அந்த அவர்கள் இந்த சோதனையிலும் வரவேற்று வருகிறார்கள் இந்த நான்கு சோதனைகளுக்கு பின்னால் தான் இப்ராஹிம் அலைத்தலாம் அவர்களை அல்லாவுடைய நேசலாம் அல்லா தெரிவித்துகிறார் இப்ராிம் அனை கபூர் என்பதாக நான் நீங்கள் என்றால் தியாகங்கள் தியாக உள்ள தியாகம் செய்ய வேண்டும் உங்களுடைய உடம்பையும் அல்லாவுக்காக செய்ய வேண்டும் இந்த உடம்பா செய்யக்கூடிய அமல்கள் தாய் செய்யக்கூடிய அமல்கள் சமூகத்துக்கு செய்யக்கூடிய அமைகள் அல்லாவுக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் வணக்கங்கள் அல்லாவுக்காக வேண்டும் மூன்றாவது செல்வங்களை கொடுத்து வாழ வேண்டும் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் கஷ்டங்களை நாங்கள் பங்கெடுக்க வேண்டும் மற்ற நாங்கள் சிரிப்பை ஏற்படுத்த வேண்டும் எங்களுடைய குடும்பம் மக்கள் சிரித்துக் கொண்டோ எங்களுடைய குடும்பம் மற்றும் வயிறை தெரியாத முரட்டி கொண்டோ எங்களுடைய குடும்பம் மட்டும் சந்தோஷமாக இருந்து கொண்ட கண்ணியமான முகமின் கிடையாது கண்ணியமானவர்களை செல்லவத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய முசல்லாவுக்காரர்கள் வரவேண்டாம் என்றார்கள் வசல் இருக்கிறது கொடுப்பதற்கு கொடுக்கவில்லை என்றால் செல்லவாக எச்சரித்தார்கள் கணிமான அல்லாத பொருளாதாரம் எதிராக அதிகமாக இருந்து அதிசயார்கள் என்றார்கள் ஈமானியத்தான அவுக்கு வர வேண்டுமா அல்லாஹ் கொடுத்து செல்வத்தால் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்து அல்லாஹுடைய அடியா ஏழைகளை சந்தோஷப்படுத்த என்ற இவாதத்தை நான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் முடியுமானவர்கள் சக்தி உள்ளவர்கள் ஒரு ஒட்டகத்தை ஆரம்பத்தில் கொடுத்த ஒட்டகம் முதலாவது நிலை அதற்கு முடியவில்லையா இரண்டாவது நிலை ஒரு மாடு மூன்றாவது நிலை ஒரு செம்பேரி ஆடு மூன்றாவது நிலை நாலாவது நிலை ஒரு வெள்ளை ஆடு செம்பேரி ஆடு என்றால் அரபு நாடிலே வாழக்கூடிய செல்வார்கள் வெள்ளை ஆடு என்றால் இலங்கை நாட்களை வாழக்கூடிய ஆடுக்கு செல்வார்கள் ஐந்தாவது கட்டம் அதற்கு முடியவில்லையா கூட்டாக ஒட்டகத்திலேயோ அல்லது மாற்றிலேயோ கூட்டாக குருபானை கொடுப்பதற்கான இது பெருமதியான ஒரு அமல் இந்நிலையில் அநேக மாறவுக்கு மூன்று லட்சம் நாலு லட்சம் பணம் என்றால் கூட்டாக கொடுப்பதாம் முஸ்லீம்களை வரக்கூடிய அஜீர் கனிமன உதவித்தியா என்ற அந்த நிலத்திலே அவர்கள் அதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஒரு மாடு கொடுக்கலாம் அதற்கு சக்தி பெறவில்லையா இரண்டு பேர் செய்த அல்ல குறைந்தது இரண்டு பேரால் முடியுமா பெரும் பாத்தியும் அன்பானவர்களே எனவே இந்த ஊதியத்தை நாங்கள் நிறைவேற்றிக் வேண்டும் எம்ஏ சிலர் சொல்லலாம் யாராவது கூட்டாது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற செல்வத்தின் மூலமாக மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய அமல் தான் இந்த ஊர்வியா இந்த அமல் எனவே இந்த அமலை நாம் வெளியிட்டுக் கொள்ள வேண்டும் கணிமானவர்களை எப்படி திரு பெறுமதியானதோ திரு அந்த எப்படி நானும் நீங்களும் அதாவது தற்காத்து மக்களுடைய அந்த பெருநாளில் பங்கெடுத்தோமோ அதே கூட இந்திய மக்களும் பெருநாளுடைய சந்தோஷமாக அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் நல்ல அந்த பெருநாளை கொண்டாட நான் எால் முடியுமா உறுதியாக மாடுக முடியாது ஆடுகளை எடுத்துக் கொள்ள முடியாது விலை அதிகமாக இருக்கிறது அதிகம் என்ன விட்டுவிட்டேங்க அடுத்த வருடத்துக்குள் உங்களுக்கு மௌக்கு வந்துவிட்டால் கண்ணியமாக மனதில் உள்ளது செய்ய முடியாமல் அவங்களுக்கு அவனாசன் தான் ஆயுப்பு தெரியுமா இருக்கிறத நான் அனுபவிச்சிட்டு அதற்காக அல்ல இருக்கிறத மத்தவர்களுக்கு கொடுத்து மத்தவர்கள் அனுபவிச்சிட்டு மற்றவர்கள் இறைவர் தந்த அந்த ஆய்வு கண்ணியமான முறையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அமல் விபாதத்திலே அவைகளில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் அது மிக முக்கியமாக கண்ணியமானவர்களே பொறுமையா என்ற நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்றிக் கொடுங்க சக்தி பெறவில்லை என்றார் நிறைவேற்ற என்னால் முடியாதுலா நான் நீயத்து வைத்திருக்கிறேன் அடுத்த வருடம் கொடுப்பதற்கு அல்லது அடுத்த வருடம் கூட்டாக சேர்ந்து கொடுப்பதற்கு அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுங்கள் இன்னைக்கு நாங்க சில இடங்கள பாக்குறோம்லா பெண்கள் பெண்களாக பெண்கள் சேர்ந்து என்ன செய்றாங்க ஐந்து பேர் அல்லது ஆறு பேர் அல்லது ஏழு பேர் ஒரு சலுகை முட்டி மாறி செஞ்சு அல்லது ஒரு நானும் சில தொகைகளை போடுறது அல்லது கிழமை கொடுக்கா வெள்ளிக்கிழமை ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் போட்டு மாசாலா குருவாணிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னதாக அதை உடைத்து பார்த்தா அதுல மாசாலா முப்பது நாயிரம் நாப்பது நாயிரம் ஐம்பது ஆயிரம் பணம் மாசாலா பெரியதொரு மாற்றை எடுத்து கொடுக்கிறார்கள் இப்படி ஒரு சிஸ்ட மாற்றாலா இலங்கை போராக இருக்குது பல இடங்களில் அதிகமாக என்ன செய்ய என்ன செய்வார்கள் சிறிய அறுபது ஆயிரம் அல்லது ஒரு லட்சத்துக்கு இடைப்பட்ட அளவுக்கு சாதாரணமான ஒரு நாம்பன் மாட்டை எடுத்து ஒருத்தருக்கு வழங்க கொடுப்பார்கள் அதாவது என் அப்படியே வழங்க கொடுப்பார்கள் சில சந்தர்ப்பங்கள் ஏழு பேர் கூட்ட போது ஒருவருக்கு அதை பார்க்க கொடுப்பார்கள் நீங்கள் தர தேவையில்லை நீங்கள் சேர்ந்து இந்த குழுவிலே சேர்த்துக் கொள்வார்கள் அடுத்த வந்த வரக்குள்ள கண்ணியமானவர்கள் அந்த மாடு பெருத்து அவர்கள் ஏழு பேர் சேர்ந்த அமலை இலங்குவா நிறைவேற்றுவார்கள் சில இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன் அப்படியான பல மாடுகளை பார்த்து நல்ல அவருக்குடி உள்ள மாமிசங்கள் நிறைந்த ஒரு மாட்டை குருபானி கொடுக்கின்ற கூட்டா குர்பானி பல இடங்களில் உணவுகளின் பக்கத்து நிலம் இருக்குது எனவே இப்படியான அமல்களை இலகுவான முறையில் இந்த வருடம் உங்களை மிஸ் ஆச்சு அடுத்த வருடம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை கண்ணியமான பண்ணிக்கொள்ளுங்க அதற்கு முடியவில்லையா கண்ணியமானவர்களே நாங்க ஏழைகளை அடைக்கிறோமா கஷ்டமாக இருக்கிறோமா எப்பவுமே எங்களுக்கு கொடுக்க மத்தவங்க தார மாமிஷத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போறோமா கண்ணியமான வரிகளே அப்படி இருக்காம பார்வையாளாக இருக்காம நானும் நீங்களும் பங்காதாராக வேண்டும் என்றால் நானும் நீங்களும் போராடுகளாக இதனே பங்காராக நன்மையை நாங்களும் எடுத்துக் கொள்ள என்றால் அதற்கான ஒரு வழிமுறை இருக்கிறது இங்கே நடக்கக்கூடிய கூட்டாமல் கனியம நிர்வாகத்தின் மூலமாக செய்யக்கூடிய அந்த பொங்கல் அமல் இருக்குது நீங்க முடியாம பங்கெடுத்து அந்த வேடிக்கையில் ஈடுபட்டுக் கொள்வோம் வேலைகள் எடுப்பட்டு பல இடங்களை நாங்க பாக்குறோம் வேலைக்கு விளைச்சல் வருவாங்க சிலர் பணம் எடுப்பாங்க சிலர் வேலைக்கு பணமே எடுக்க மாட்டாங்க நான் வளர்மையா பின்னு கேட்ட பத்து வருஷத்துக்கு மேல கட்சி திருநாள் கொண்டுபா ஒரு பள்ளியில வளர்மையா நான் தான் செய்யறது எந்த வருஷமும் நான் தான் போறது கனிமான் அந்த பள்ளியில மாசாவில் பதினாறாண்டுக்கு எல்லா மக்களும் என்ன செய்வாங்க இம்மாவை முடிக்கத்துக்கு எல்லாரும் அப்படியே அந்த மாடு அரைக்கக்கூடிய மடுவத்துக்கு போயிடுவாங்க எல்லாரும் வேலையை மறுநாள் ஒவ்வொரு இறச்சிய பம்பிடுவாங்க ஒரு ரூபாய் யாருக்கு கூலி கொடுப்பது கிடையாது எல்லாரும் சந்தோஷமா செய்வாங்க மாசாவில்ல அந்த ஊர்ல அஞ்சு பத்து கிலோவுக்கு மேலதான் நல்ல உருவாக்கலாம் கடைபிடித்து வசதி வாய்ப்பு இல்லாதவங்க அதுல ஈடுபட்டு அடுத்த ஒழிய கனிமனை ஒன்பதாம் நாள் நோக்கூடிய அதிகமான மக்களை அல்லா நரங்களை இருந்து விடுதலை செய்வாக்க தெரிவு செய்திருக்கிற நாள் எனவே எந்த சந்தேகம் கொள்ளாமல் அது அரப்பாவுடைய நாள் இருக்கிறேன் அது ஒன்பதாம் நாள் பெண் நாளைக்கு முந்தின நாள் தான் இங்கே வருகின்ற ாரோ அவர்களுக்காக நோம்பு நோட்டு நோம்புகளை அவர்களை துவக்கவாதிகளாக்குவார்கள் கண்ணியமானவருக்கு அதிகமான மக்கள் எல்லாம் நரகன் செய்திருக்கிறார்கள் இரண்டு வருட பாவங்களுக்கு பரிகாரம் அந்த ஒரு நோபார்கள் அந்த அரபாவுடைய ஒரு நோபிருக்கிறேன் இரண்டு வருட பாவங்களை அழித்து பெருமதியான ஒரு நோம் என்று சொன்னார்கள் ார்கள்ருவா கணிமே அந்த தரத்துக்கு யாரும் விளைவிக்க வேண்டாம் இருந்தால் வெளிநாட்டிலே சவுதி போன நாட்டுக்கும் இலங்கை போன்ற நாட்டுக்கும் சுமாராக இரண்டு மனசியான வித்தியாசம் சுமாராக சவுதியிலே இன்றைக்கு மூணு நிமிஷம் கொடுத்து தலைப்பு மூணு நிமிஷம் தரமாட்டாங்க இரண்டு நிமிஷம் அப்ப அடுத்த மாசம் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் தான் அப்ப நாங்களுக்கு அதே போல இப்படியே வரக்கொள்ள கண்ணியான கண்ணியூலியமானவன் மனசியான கணக்கில் வேறுபட்ட நாடுகள் பல நாடுகளாக கொண்டாடி கண்ணியமான வருகிறார் அவருக்கு இவர்கள் நீங்கள் நோம்பாதி போல என்று கேட்கிறார் ஆமாயகம் என்கிறார் சொன்னார்கள் அசருடைய வேலையிலே அந்த நோம்பை விடை சொல்லி அவர்களோடு சேர்ந்து பெருநாளை கொண்டாட வேண்டாம் பாலங்கள் கொஞ்சம் யோசித்து எனவே அந்த காலத்திலும் கூட தொழில்நுட்பங்கள் வரலாத காலத்திலும் கூட கண்ணியமான நாட்டுக்கு நாடு வேறு நோம்பு நாட்டுக்கு நாடு பெருநார்கள் மாறி வந்திருக்கிறது சிறையை காந்து பிடிக்க வேண்டும் சிறையை நாங்கள் பெருநாளை கொண்டாட வேண்டும் எனவே அவாது சரி நல்ல நூலை பெற்றுப்பட்டுவோம் நல்ல ஒழுக்கம் நல்ல அறிவு திறன் உள்ள சிறந்த அறிஞர்களை நிச்சயமாக அதிலே மாறுபட்ட கருத்துக்களை கொள்ளவில்லை நிச்சயமாக நிறைவேற்றிய விடயங்களை மீண்டும் ஒரு மீன் ஞாபகப்பட்டு அமலை யாரும் வீணாக்குடைய அமல் பெருமதியானது கொடுக்க முடியுங்க அந்த அமலுக்கு உதவியாக வேலைகள் ஈடுபட்டுக் கொள்ளுங்க அதாவது உள்ளவங்க அடுத்தவரிடம் வரைக்கும் ஏதாவது ஒரு பிள்ளைய எப்படியாவது கொடுப்பது சின்னத்தான நோன்பை யாரும் நோபு பிடிக்கலாம் நோபு பிடிக்கலாம் ஆனால் உங்களை விட்டு பிரிந்த கபரா அதிகமாக கண்ணியமானவர்களை எனவே சொல்லப்பட்ட இந்த விடயங்கள் மிக முக்கியமாக இப்ராஹிம் அலேத்னா அவர்கள் அல்லாவுடைய இணைச்சராக ஆகி கொள்வதற்கு பல சோதனைகள் தான் போல அப்படியான சோதனைகள் எங்களுக்கு வந்தாலும் அந்த சோதனைகளை சாதனை ஆக்கக்கூடிய சிறந்த மனிதர்கள் அல்லா இரண்டு வருட பாவங்களுக்கு andanova mespanama nota puliyandal patadadduwayaha ya allah <laughs> engal avtum hajji pichinderkra hajigalude hajje ni kavuthin kulwayaha avul yamalula ni thukulwayana hajji magruraha kavuthin kulwayaha ya allah razuabe sarisirigirpiy kuneyth kulwayaha amina min wahaqra dawaana alhamdulillah bilal alayh for more islamic lectures and useful information visit S.